அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு திருவள்ளுவெருமானின் திருவருளால் உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் திட்டத்தின் வாயிலாக திருக்குற்பாக்களை பல தலைப்புகளின் கீழ் ஆராய்ந்து அறிந்து வருகிறோம் செயல் கீழ் தெரிந்து செயல் வகை வலி அறிதல் காலம் அறிதல் இடன் அரிதல் தெரிந்து தெளிதல் தெரிந்து வினையாடல் ஆகிய ஆறு அதிகாரங்களில் உள்ள குரட்பாக்களுக்கு ஓரளவு நாம் பொருள் அறிந்திருக்கிறோம் உங்களுக்கு நினைவிருக்கும் நாம் தெருக்குற்பாக்களை எல்லாம் கீழ்கண்ட முறையிலே வகைப்படுத்தி குரட்பாக்களை நம்முடைய வசதிக்காக சிந்தனை முறைக்காக வேண்டி மனநலம் சொல்லம் உடல் நலம் செயல் நலம் உறவு நலம் பொருள் நலம் என்ற தலைப்புகளை மனதிலே வைத்து அதற்கேற்ற வண்ணம் குரட்பாக்களை நாம் ஆராய்ந்து வருகிறோம் என்பதை நீங்கள் நினைவிலே என்றென்றும் கொள்ள வேண்டும் இப்பொழுது நாம் திருக்குறளில் சுற்றம் தழால் என்ற தலைப்பிலே கருத்துக்களை பார்க்கப் போகிறோம் சுற்றந்தழால் என்றால் சுற்றத்தாரை சூழ்ந்திருத்தல் என்ற பொருளை கொடுக்கும் சுற்றத்தாரை இரண்டு வகையாக பிரிக்கலாம் பிறப்பினால் சுற்றத்தாராக இருப்பவர் ஒரு வகை அன்பினால் அறிவினால் வாழ்க்கையினால் தொடர்பு கொண்டுள்ளவர் இன்னொரு வகை சுற்றத்தார் ஆவர் இவ்விரு வகையினரையும் சூழ்ந்து வாழ வேண்டும் தலைவன் அல்லது அரசன் தனது சுற்றத்தார் தன்னை விட்டு பிரிந்து போகாமல் அவர்களை அரவணைத்து கொண்டு வாழுதல் என்ற பொருளை இந்த ஐம்பத்தி அதிகாரம் குறிக்கும் தன்னிடம் பணிபுரிபவர்களை அன்றாட வாழ்க்கையில் தன்னை சூழ்ந்திருப்பவர்களை ஒரு தலைவன் எவ்வாறு நடத்துகிறான் அவர்களுடைய நலனில் எவ்வாறு அக்கறை காட்டுகிறான் என்பது மிக முக்கியமானது திருவள்ளுவர் மனோதத்துவ முறைப்படி கற்றுத்தருவது அதிகாரம் அதிகார முறைமையினால் நமக்கு நன்றாக புரியும் அதாவது தெரிந்து தெளிதல் என்ற அதிகாரத்தில் எவ்வாறு ஒருவரை செயலுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உபதேசம் செய்தார் அடுத்து தெரிந்து வினையாடலில் தேர்ந்தெடுத்த ஒருவனிடம் எவ்வாறு பணிகளை ஒப்படைக்க வேண்டும் என்பதை தெளிவாக அழகாக நமக்கு புரியும் வண்ணம் உணர்த்தினார் இனி தன்னை சுற்றியுள்ளவர்களை எவ்வாறு கவனித்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லப்போகிறார் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்று முன்னூற்றி எண்பத்தி ஆறாவது திருக்குறிலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இதனை இறைமாட்சி அதிகாரத்திலேயே உபதேசித்திருக்கிறார் வள்ளுவ பெருமான் ஒரு அரசன் காட்சிக்கு எளியவனாக கடுஞ்சொல் அற்றவனாக இருந்தால் அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் என்பது இந்த குரட்பாவின் கருத்து திருவள்ளுவர் உபதேசித்த மேலாண்மை பாடங்களை அவரது திருவருளின் துணை கொண்டு தொடர்ந்து நாம் கற்கலாம் சுற்றந்தழால் அதிகாரத்தின் முதல் குரட்பா இப்பொழுது வருகிறது பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள இதன் பொழிப்புரை பற்று நீங்கிய காலத்தும் நீண்டகால தொடர்பை கருதி உதவுவது சுற்றத்தாரிடத்தில்தான் காண இயலும் இதற்கு விளக்கமாக சில கருத்துக்களை நாம் சிந்திக்கலாம் பற்று என்பது வேறு தொடர்புகள் என்றும் செல்வம் சிறப்பு முதலியன என்றும் பொருள்படும் ஒரு நிலையும் இல்லாமல் எல்லாரும் கைவிட்ட போதும் சுற்றத்தார்தான் தொடர்பு கருதி பாராட்டுவர் என்ற பொருளும் உண்டு பற்று இல்லாமல் இருக்கலாம் மன வேறுபாடு இருக்கலாம் அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் தொடர்பு அருந்து போகாது சுற்றமான தொடர்பு உணர்ச்சி இல்லாமல் போய்விடாது இந்த உணர்ச்சி சுற்றத்தார்பால் தான் காண முடியும் இந்த பண்பு மிகவும் இப்பொழுது குறைந்து வருகிறது என்பதும் நமக்கு தெரியும் அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் இன்றும் இந்த பண்பு சமூகத்திலே ஓரளவு இருக்கத்தான் செய்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது இக்குரட்பா சுற்றத்தாரின் பெருமையையும் பண்பையும் உணர்த்தி இருக்கிறது மூதுரை பதினேழாவது பாடலிலே அற்ற குளத்தில் அறுநீர் பறவை போல் உற்றுளித்தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு இதனுடைய பொருள் நீர் அற்றுப்போன குளத்தை விட்டு நீர் பரவைகள் பறவைகள் நீங்கிவிடும் அதுபோல துன்பம் வந்த காலத்தில் விலகிச் செல்பவர் சுற்றத்தார் ஆகமாட்டார் நீர் அற்றுப்போனாலும் அந்த குளத்தில் கொட்டி ஆம்பல் நெய்தல் போன்ற பூக்கொடிகள் ஒட்டிக்கொண்டிருப்பது போல துன்பம் வந்த காலத்திலும்கூட துணை நின்று உதவுகின்றவரே சுற்றத்தார் ஆவர் அழகான பாடல் இது நினைவில் வைக்க வேண்டிய பாடல் இனி பதவரை பார்க்கலாம் பற்றற்ற கண்ணும் செல்வம் நீங்கினாலும் பழைமை நீண்ட கால தொடர்பை எண்ணி பாராட்டுதல் உதவி சுற்றத்தார் கண்ணே சுற்றத்தாரிடத்தில்தான் உள உண்டு செல்வம் நீங்கினாலும் நீண்டகால தொடர்பை எண்ணி உதவி புரிதல் என்பது சுற்றத்தாரிடத்து மட்டுமே உண்டு பற்றற்ற கண்ணும் பழைமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்